இளிகர்லிதாவது அவர்கள் எனது வருகை தந்தனர் வீட்டில் உமக்காக நான் எந்த இடத்தில் தொட வேண்டும் என விரும்புகிறீர் என்று என்னிடம் கேட்டனர் நான் ஒரு இடத்தை காட்டியதும் நபி சொல்லாஹும் அலைகி செல்லம் அவர்கள் தக்மீர் கூறி தொடலானார்கள் நாங்கள் அவர்களுக்கு பின்னால் வரிசையாக நின்றோம் இரண்டு ரக்காத்துகளை நம்பி சொல்லு அலிகம் அவர்கள் தொழுதார்கள்